Bye now. Great procedure present madu plus 2. Doctor, doctor, yemulla madu maikamaar ka doctor. Unga pulla madu va. என்ன ஜாலிக் மாதம் டாக்டர் துணியா முதல்ல உங்க பையன் மாதவங்க நல்லா பாருங்க ஒருவேளை செச்சர கவுத்து போட்டுட்டீங்களோ மாடு அடியில இருக்கானோ ஏண்டா வெட்டி செச்சர சூக்கி வந்து என்ன பலாயட்டா காட்றா உம்ப பைய மாடு எங்க போய் உம்ப பைய மாடு மைக்க மாட்டே உடானா இல்ல மாயமா போயிட்டானா மாடு இங்க இங்க மாடு இங்க இதெல்லாம் ஒண்ணுது ஆளு செக்கல மைக்கமா படுத்துறேன் எப்போ மாயமா மறைஞ்சி போயிட்ட யாரு நீங்க எங்க பார்த்த மாதிரி இருக்க செட்டபொனங்க அம்மாவுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவா க்ளோஸ் ரிலேட்டிவ் உங்க அம்மா ஹஸ்பண்ட் ராமராஜ் உங்க அப்பன் டா ஏன்னா என்ன தெரியுறதா நான் தான் ஜானகி உனக்குத் தெரியாம என்ன என் கல்யாணத்துக்கு வந்து எதுக்கு வந்த உங்க டாக்டர் வீடுக்கு பாக்குறீங்க சீக்கிரம் வைத்தியம் பாருங்க பைக்கம் டாக்டர் ஒண்ணு ஆல்ரைட் பர்ஃபெக்ட்லா அப்புறம் ஏடா கூடமா பேசுற அப்பாவ தெரியலங்கற வைப்ப தெரியலங்கற ஃப்ரெண்ட் கூட தெரியலங்கறீங்க அஞ்சு மேல ஆம்புலன்ஸ் நாய் மாதிரி ஓட விட்டாங்களே அதுக்கு பைக்கு பை வாங்குறதுக்காக உங்களுக்கு தெரியாத மாதிரி நடிச்சேன் உங்களுக்கு நான் என்னோ சாதாரண வண்டி வந்து மூணு பேரும் கனகாரமா வண்டியில ஆம்புலன்ஸ் காரங்க ஸ்ட்ரெச்சரோட வீட்டுக்குள்ள வந்தாங்க நான் மாடியில் ஒண்ணு வெறும் என்ன விட்டுலன்ஸ் போயிடுச்சு டாக்டர் டாக்டர் இன்னைக்கு மட்டும் இல்ல கொஞ்சம் நாளா போக சரியில்லை நான் சொல்றேன் டாக்டர் மாதிரி ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஒரு பிச்சைக்காரன பாத்துருக்கான் சொல்றதா சொல்றான் ஊம பிச்சைக்காரன் டாக்டர் அந்த ஊம பிச்சைக்காரன் தட்டுல போட்டுட்டான் டாக்டர் ஆயிரத்தி அறுநூறு ஊம பிச்சைக்காரன் ஆசிரியப்பட்டு போயிருப்பானே ஆச்சரியம் அதிர்ச்சி அந்த அதிர்ச்சியில அந்த ஊம பிச்சைக்காரனுக்கு பேசுவது என்ன பார்த்து ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு போனோம் சுமாரா நீங்களே சொல்லுங்க டாக்டர் இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா மிஸ்டர் சீனோ மாது ரொம்ப ரூபாய் ஜாஸ்தி தான் இருந்தாலும் தர்மம் பண்றது தப்பு இல்லையே அவன் தர்மம் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு வெறுப்பேசாங்க ஆயிரத்தி அறுநூறு சம்பள பணம் என்னது இது தர்மம் இல்ல அமம் ஆயிரத்தி அறுநூறுபா நீங்க வீட்டுல சோறு கணக்கு போட்டு பாத்தா சம்பளத்தை பிச்சு பிச்சு போட்டா கூட தப்பு இல்ல நீ ஒன்னு எனக்கு சும்மா சோறுபாடுல எங்க வீட்டு எதிர்பார்க்கல வாடகையை கொடுக்காம கூடியிருக்கான் டாக்டர் ஐயோ இப்ப சண்டை முக்கியம் மா கஷ்டம்தான் இப்போ முல்லைக்கு தன்னோட பேரையே குடுக்கலையா பூரி வள்ளல் அஜய் டாக்டர் அது பூரி வள்ளல் இல்ல பொட்டேட்டோ வள்ளல பாரி வள்ளல் இது இது டாக்டர் சோதாகிருஷ்ணனுக்கு உறவும் தெரியல ராதாகிருஷ்ணன் சாரி டாக்டர் மூணு மாசம் முன்னாடி இவர் ஊர்லங்கிறதுக்கு வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணணும் கையில காசு இல்ல சொல்லிருக்க ஒரு ஐநூறு ரூபாய் அடிச்சிருப்பேன் டாக்டர் அந்த ஐநூறு மட்டும் இருக்குமா அப்படி இருக்கா அவர் வீட்டுக்கு போய் அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு சட்டரத்துல சமயக்காரன எல்லாத்தையும் நேரத்தையே கடவுடதா நடத்திட்டு வந்திருக்காங்க ஆனா வந்து பையன் தான் பாத்திரப்ப சுமாரா பொண்ணு கெளி மாதிரி இருந்தா அழக கொடுத்த ஆண்டவன் ஆசிரியர் குடுக்கல ாமிகால கடைத்திக்கும்போத கேரட்டா இருபத்தி ரெண்டு தக்காளி கூட தேர்திரி ஐயாயிரம் ரூபாய் கிடைச்சது பாத்தி மூவாயிரத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படி யோசிச்சு பாத்து சீன்கிட்ட குடுத்து வச்சிருந்த மோதிரத்தை அரக வச்சு சமாளிச்சாவிச்சியா ஆமாண்டா நீங்க நான் அதை கடையில பத்திரம் வச்சிருக்க கவச குண்டலோட பறக்கல அதுபடி கர்ணன் நினைப்பு மனசுல அதனும் தெரியல டாக்டர் அது என்ன கிருஷ்ணா ராதா கிருஷ்ணன் இந்த கந்தித்ரியாதவங்க காடுஜேகாதவங்க ஊம இந்த கல்யாணவை சுன்னு கல்யாணமாக முடியாத இளம் பெண்கள் இவங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமாவாங்க டாக்டர் ஏன் உளமாசுக்குள்ள ஒரு ஃபீலிங் செல்பண்னு செல்பண்னு இந்த பர்மா எல்லா மனுஷன்களுலயே ரெண்டு சைடு இருக்கு ஒன்னு தெய்வமா இன்னொன்னு மிருகம் தெய்வம் ஸ்ட்ராங்கா இருந்தா தனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பர்த்தியா சந்தோஷமா இருக்கணும்ங்கிற சுபாவம் ஜாஸ்தியா இருக்கும் அதே நேரத்துல முருகம் ஸ்ட்ராங்கா இருந்தா பர்த்தியா எக்காடு கட்டு போனா என்ன நாம சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக திருமுள்ள கூட பண்ண ஆரம்பிச்சிருவான் தெய்வம் முருகம் ரெண்டும் சரிசமமா இருக்கும்போதுதான் மனுஷன் மனுஷனா இருக்க முடியுதா பையனை பொறுத்த மட்டும் அவனுக்கு தெய்வம்சம் கொஞ்சம் ஜாஸ்தி அவ்வளவுதான் என்ன உமாச்சி ஆமாட்டா உமாச்சிதான் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியதான் பாக்கி வணக்கம் கனகி இப்படி மாயாவட்டிக்கு போறீங்க நீங்க நான் சொல்றேன் முழு பேரும் மாயாவரம் எடுத்துட்டு மாயாவரத்துல ஒரு சாமியார ஒரு ஜாதகத்தை பீட பலகாரம் மது ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு ஆட்டோ ரிஷா போடுவதுல இல்லடா மdude. டேக் டேக் செஷன் போறதுக்கு ஆம்புலன்ஸ்டா இல்லப்பா ஆட்டோ வர்றத செர்கோடி போனே. அப்ப நெத்தி மைக்க மொட்ட வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்துதா அந்த டிரைவர் நின்னா என்ன சார் அபர நீங்க மைக்கமே போறலியா? உங்களுக்கு நம்ம தான வண்டிலாம் அங்க இருக்க அதான். பாம் பா புழுபக நம்ம ஊடே சுத்தி சுத்தி வந்து நிக்காம். அதனால தான் எப்போ ஒருத்தர் सवारी போறோம் வரையன்ன வரையன்ன ஐஸ் வந்துட்டு மைக்க புடிச்ச அலைய. பாபா இன்ஃபாக்ட் ஆபீஸில என்ன கேட்டா உங்களுக்கு ஸ்கூட்டர்ல வந்துருமா? காரல வந்துருமானு? நான் ஆம்புலன்ஸ்ல வந்து கேக்கலாம்னு இருக்கேன். ஆம்புலன்ஸ் இருக்கா ஒரு வசதியை தரேன். இந்த டாக்ஸி மாதிரி ஓட்டாண்டே போவாங்கடா. ஜாலியா ஸ்டெச்சரla படுத்துக்கே போலாம். அப்பா ஏப்டி நீயே போய் ஏறிக்கியா? இதுல நான் ஸ்டெச்சர குப்பரா ஏபர்ட்டிட் டேக் குறையா ஆம்புலன்ஸ் கிட்ட படுத்துன்றே டார டபடா சங்கு ஊதுங்கள ஐசிட் வா ஒரு ஊளே போய் சேந்துறேன் புள்ள வாசி வர மடி அதுக்குள்ள 500 விஷம் என்ன மேஜிக்கே கேக்க முடியாது எடிக்கா குடுகுடுப்பு காரணக்கு குடுகுடு ஓடி பை மூணு பாயிண்ட் மூணு ஷேக் மூணு வேசி தானமா போட்டு இருக்க சல வெட்டி விஷம்லாம் பாற நீ சம்பாரிக்கிற தானம நான் குறுகnikல அதுக்குள்ள மூணு பாயிண்ட் மூணு ஷேக் மூணு வேசி உத்தர தானமா போடுவா ஆத்துல போட்டாம அழந்து போடணும்ட்டா என்ன பாத்தீங்கன்னா அழகாம போடுவேன் மூணு பேசி அழந்து பாத்தேன் எட்டு முதல ஒன்னோட போட்டு ஆனா அந்த மூணு பேண்ட் மூணு ஷர்ட் தான் யாருமே தெரியல போட்டு பாத்தா ரொம்ப ஐ திங்க் சீனு இருக்கு ஏன்னா நீ பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு ஆனா பாதி பொண்ணு பாக்க போறதுக்கா போட்டு பேண்டிங் ஷர்ட்டையும் குரு பாக்கார்ட்ட போட்டியாராடா சீனும் பொண்ணு பாக்க போறியா சொன்னவே இல்லையா போன வரமாதிரி சார் எங்க அப்பா எனக்கு லெட்டர் போட்டுருந்தார் போனக்காக ஒரு பொண்ணு பாத்து வச்சிருக்கேன்டா வர வியாழக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பொண்ணு பாக்க போற ரெடியா இருந்தார் இல்ல சரி உங்க அப்பான்னு தொடர்ந்துதான் ஞாபகம் நாங்க எல்லாம் உங்க வீட்டுல குடுத்துனோம் உங்க அப்ப ஒரு தவிர பாத்துதே இல்லையா ரொம்ப பிசி டெல்லியில சிபிஐ கிழமை போய்லன்ஸ் பேருந்து <GO> து பொ நீங்க போவா இல்லையா சும்பாவா மாப்பிளத்து நான் இல்லாமலாம் இப்பே சொல்லிட்டேன் பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னா மரியாதையிலிருந்து வெளியே வந்துடும் மது போட்டோல பொண்ணு பாக்கா ரொம்ப அழகா இருந்தா போட்டோலாம் அழகாக இருந்தாரு பெரிய காரியம் தாடி இதே நாலு கல்யாணம் பண்ணி கமிக்காதே அப்புறம் இவனால கல்யாணத்துல என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் வர போறதும் பொண்ணு பாக்க போறதுக்கா போட்டுக்க வச்சிருந்த பேண்ட்டிங் ஷர்ட்டும் குடு குடுப்பா காரண்ட போட்டான் சரிடா என்னமோ அண்ட் ஒரு பணி மாதிரி பேசுறீங்க வேற பேண்ட் வேற ஷர்ட் வாங்க போடுமா ஜானிங்க போயிட்டு வரேண்ணா போயிட்டு வரேன் உதவி ஜாஸ்திதான் எல்லா பொண்டாட்டிகளும் அப்படி தாண்டா தன்னோட புருஷன ஒரு குழந்தையா நினைச்சு நெய்சிப்பாங்க எனக்கு ஜானகி உனக்கு யாரு மயசில மைசிலே உள்ள வாமா அடேடே இப்படி சொன்ன காதல ஒழுமா நீ இசை நானும் சோடு மைத்ரி உள்ள வாமா நான் சொல்லணும் என் ஃப்ரெண்ட் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இதான் அவரோட கிளினிக் சரிப்பா சீக்கிரமா அவரை பாத்துட்டு வா அப்பா இன்னைக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கிளினிக்கு நான் அரிசிட்டு வரேன் சொல்லிருக்கேன் என்னடி சொல்றேன் ிருஷ்ணன் கிளினிகா ரெண்டுல கவனமா இது டாக்டர் ராதாகிருஷ்ணோட கிளினிக்கு ராதாகிருஷ்ணன் கிளினிகே அம்மா அவங்க கேட்டு பாப்போம் பாத்தீங்களா பாத்தீங்களா தாய ஒரு பர்சட்டம் பாத்தீங்களா தாயப்படுமா பர்சூட்டமா கண்டிப்பா வருவான் பின்னாடி நிக்கரா பைத்திய லாபாரி இல்ல கண்ணாடி இல்லம்மா ஓ அவர் பேர் என்னன்னு கேக்குறீங்களா கேக்குது பெருசா சேத்துராம கூட்டானல்ல இந்த வேற என் பேரு கேக்குறீங்களா ஜோலி என் பேரு மைத்திரி அவரோட டாட்டர் நான் டாட்டர் இல்லம்மா ஐயா இந்த கிண்டல் தானே விளான்றது நான் இந்த இந்த வேற நீ அவரோட டாக்டர் ஓகே எனக்கு புரிஞ்சு விட்டோம் என்ன ஏன் டாக்டர் புரியலையா புரியலயா என்னன்னு புரியலயா டாக்டர் பொண்ணுலே யாருமா அது பாத்தீங்களா ிருஷ்ணன் உனக்கு காதல விழுந்துடும் பாரு வயசுலேயே பையனுக்கு மூளை கோலாறு போடுற டாக்டரை பாக்க வந்திருக்கான் வந்து பாத்துக்கே தெரியல பாவன் சின்ன வயசுல எப்படி ஆயிடுச்சு மாத்தியா சுபிடா சுப்டா டே சென்னை என் பேரு சேது சேதுல படுபாவி மாது உன் பேர்ல உள்ள சேவை எடுத்துட்டோம் என் பேர்ல உள்ள மாவு போடு மாது பெரிய பேர் போடுறேன் நீ இருக்கேன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாத்த காதை கொடுக்கு ஒரு பத்தியா நர்சா அருக்சல்ல கடவுள் கண்ணாடி போட்டுக்கிறதுக்காக மட்டும் ரெண்டு கால குடுத்துக்கானு நினைக்கிறேன் அந்த பர்சு டீவுக்கு பாத்த பொண்ணு போட்டோ வரைக்கும் அது எங்க வச்சு என்ன பார்த்தோம் அவன் கிராக்க ஒண்ணுமே புரியல ஆனா ஒண்ணு பையனுக்கு தெரியல எங்க வந்த பருவியா ஒரே ஒரு சொல்வேன் புரிஞ்சுட்டா புரிஞ்சுட்டோம் ஒரு போட்டோ விட்டு பாத்தியா ஓட்டோ விட்டு நீ கேக்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன் அதான் என் பொண்ணு மைத்திலி கேக்கறதுக்கு முன்னாடியா நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே நேற்று இங்க ஒரு டெலிபோன் பண்ணுனேன் ஏன் யாரும் எடுக்கல டெலிபோன் நீ என்ன தெனாவட்டிருந்தா இந்த காதை வச்சிருந்தா நீ டெலிபோன் பண்ணுவீ ன்டிச்சாலும் எடுக்க முடியாது நொண்டி அப்படியே எடுத்தாலும் என்னால பேச முடியாது என்ன ஊமை ஆனா உனக்கு மட்டும் பாம்பு செவி சரி விடு ஏன் அனாவசியமா டிபார்ட்மெண்ட் பாம்பு பள்ளி அதெல்லாம் விடு என் தாத்தா மெடிக்கல் ரிப்போர்ட் செக்அப் பண்ணியா என்ன தேருமா சாரி டா பாடு உன் பரம்பரை சொத்து நீ ஏன் சொல்லி இருக்கிய ஜப்பான்காரன் மெட்ராஸ்ல பாம்பு போடும் போது உங்க அப்பீச் ரோட்ல ஹாயா வாக்கிங் போனான்னு ஜப்பான ஆமா ஜப்பானோ ஜெர்மனியோ எவ்வளவு செலவான மருந்து டாக்டர் குணப்பட்டு ஜப்பான்காரன் மெட்ராஸ்ல பாம்பு போடுறதுக்கு போனா உன் காதுல போட்டுருக்கான்னு நினைக்கிறேன் சரி சரி விஷயத்துக்கு வர உன் பொண்ணு காது விஷயத்த பத்தி பெரிய பெரிய டாக்டர் நான் கன்சல்ட் பண்ணிட்டேன் எல்லாரும் நோ யூஸ் சொல்லிட்டேன் உன் பொண்ணு காது விஷயத்துல கடவுளே காதை பத்தின்னு என்னடா இவரு கல்யாணத்துக்கு ஒரு பையன் பாத்திருக்கான் பையனுக்கு போட்டோ அமைச்சேன் பொண்ணை புடிச்சிருக்கான் இந்த வார்த்தை ஒரு நாள் ஜாட் ஆனா பூம்பா கவர சொட் வெரி குட் பையனோட அப்பா என்னவா இருக்கா பையனோட அப்பா என்னவா இருக்காட அப்பாவா இந்த சிபிஐ ல ஆபீஸ்ல இருக்கா பிளாக் ஆட்ல பிளாக் பிளாக் கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா முடியும் எனக்கு ஒரு சந்தேகம் வேண்டாம் நாங்க ரெண்டு பேரும் சௌரன் கல்யாண கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களா அப்போ ஒத்துக்கிறான் உனக்கு இந்த காலத்து பசங்களை பத்தி தெரியாது ரொம்ப இப்படிதான் பாருக்கு மாதூ மாது ஒரு பையன் இங்க வந்தான் நேற்றுக்கு மாதூ மாது ஒரு பையன் இங்க வந்தான் மாது அவனோட செலவிலேயே ஒரு ஏழை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் பாரு நீ பாத்த பையன் ஏன் மாதிரி இருக்கக்கூடாது மாது ஆமா பையன் பேர் என்ன மாது உன்ன ஓங்கி அடிப்பேன் உன் பொண்ணுக்கு பாத்திருக்கிய அந்த பையன் பேரு என்ன மாப்பிள மாப்பிள பேருக்கு போட்டோ வச்சிருக்கே போட்டோடய பிராப்ளத்தை சொல்லி உன் பொண்ணுக்கும் சீனுக்கும் மாது கல்யாணத்தை முடிச்சு வைப்பான் இப்போ சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது இல்லையா என்னால இப்ப மீன் மாதிரி நீந்தி எல்லாம் காட்ட முடியாது இப்போ மாதிரி சீனுவை வளர்ப்போங்கற மாத வச்சு பேர் என்னப்பா கூட பேசி வச்சா தனியா தனக்கு தானே தாருமானோம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி முடிஞ்சிருத்தா ஆட்டோ டிரைவர் சும்மா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அவனே வந்திருக்கா ஆட்டோ டிரைவர் அது நாங்க அவர செல்லமா கே சேது மது இது அவரோட ஒன்லி டாட்டர் பேரு மைத்திலி எம்ஏ படிச்சிருக்காப்பா கல்யாண வயசுல இருக்கா என்ன பிரயோஜனம் காது கேக்காது குணப்படுத்தவும் வழி இல்ல மது நீ எவ்வளவு கல்யாணமும் பண்ணி வச்ச அதுக்காக வருத்தமும் நடக்கும் பாருங்க அப்ப நான் சொல்ல இல்லையா மாது இவன் தான் டாப்போ இவன் தான் மாதுவா சாரி சார் தரமா ஆட்டோ டிரைவர் சொல்லிட்டேன் ஆனா சார் ஒரு விதத்துல நீங்க ஆட்டோ டிரைவர் சார் எப்படி கல்யாண சவாரிக்கா என் சவாரியை கத்த வரைக்கும் நீங்க என்ன பாது ஒரு பொண்ணுக்கு கல்யாணமா இன்னொரு வீட்டுக்கு மாட்டு போனா போன என்ன மசோதாவை போட்டுருக்கு நான் ஆயுட்டு போனாட்டு போறேன் உங்களை கண்டவன் சொன்னா மன்னிச்சிருங்க காது கேட்கலாம் நாங்க உங்களை திக்கலாம் விடாது சார் பயப்படாம போறேன் போற பாத்துக்கிறேன் என்னப்பா மாத அங்கேயே பாக்கறேன் என்னோ என்னா என்னப்பா அந்த பொண்ணே ஒரு கவர்ல போட்டு குடுத்திருப்பேன் என்ன சொல்லுங்க டாக்டர் உங்க ஃப்ரெண்டு சீனு பாத்த பொண்ணு வேற யாரும் இப்ப போனாலு அவதான் பாத்ரி டாக்டர் இது மைத்திரிக்கு ஆயிரம் பொய்யு ஒரு கல்யாணத்தை பண்ணுமா அதெல்லாம் அந்த காலம் இப்ப விலவாசரி லட்சம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அது சரிப்பா சீனு ஒரு செவிட்டு கட்டி சம்மதிக்கணுமே டாக்டர் அவன் எம்ஏ படிச்சிருக்கான் தடவை எழுதி ஏழு தடவை இருக்கான் மேம்ாதம் என்ன பொறுப்பு மணி எட்டராது மைத்திலி கட்டி ஒன்பது மணிக்கு மாப்பிளா வந்துருவாங்க பாரு மாதோ வாபா பாபா கீனு டெல்லியிலேருந்து ஏர்போர்ட் போயிருக்கான் மாதோ இந்த டாக்டர் பையன் சொல்றான் கீழு நீ சொன்னா தட்டவே மாட்டான் செவிடுங்கிற விஷயத்த அவன் சொல்லிட்டே என்ன டாக்டர் அவன் விஷயத்தே சொல்லியா போய் சந்தராமன் நீங்க ரெண்டு பேரும் செவிடுங்கிறத அவன்கிட்ட மறைக்க போறேன் நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ என் பொண்ணோட கல்யாண கட்டி மேல சத்தம் காதலே வேணும் அவ்வளவுதான் ஆசையா ஒன்னு பண்ணுங்க நாகை காதல உட்காந்து வாசிக்க சொல்லுங்க மன் நீங்க வரும்போது எதுவுமே பேசாம ஊமை மாதிரி இருக்கணும் அடங்கி இருக்கணும் தப்பா புரிஞ்சிடும் தேவையானது புரிஞ்சுக்க அடங்கிதான் இருக்கணும் இந்த அங்கர் நீங்க என்ன பண்ணணும் பேசி மாரா செவுடன மறைக்கப்படியா மறுச்சு கல்யாணம் அப்பவும் சவுட்னு சொல்லிய சம்பதுக்கு எதிராம் பிளீஸ் சவுட்டு பண்ண கல்யாணம் சொல்றா என்ன பண்ணுவீங்க பாண்டயா நீதான் சொன்னேன் கீச்சு கூட தாண்ட மாட்டாங்க சொல்லுங்க யோ இப்பவும் சொல்றா சீன க்ளோஸ் தான் பட் கல்யாணம் டைம் பொண்ணு வெளியில போடுவான் பயமா இருக்கியாண்டாயா பயப்படாத நிச்சயா நின்னு போச்சுன்னா அவமானா போடுவோம் ஏற்கனவே அந்த பொண்ணு கல்யாணம் போச்சுன்னா தற்கொலை பண்ணிப்பாடா சவுட்னு சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பேப்பரா முக்கிய விஷயம் மையனோட அப்பா உங்கள்ட்ட நீங்க எதுவுமே பேசாம திமிச்சி குடுத்துருங்க கண்டிப்பா ஜிமிக்கி போடுவேன் ஜிமிக்க இந்த காதுக்கு அலங்காரமா போட்டுக்கோங்க அப்புறம் சித்திரமன் பண்ணிருக்கீங்க என்ன பண்றதுல காத்துல டிவியில நன் தமிழ் சொல்ற மாதிரி சொல்றேன் ஏண்டா பண்றீங்க சாப்பிடறது டிபன் தானே பண்ணல ஏன் பண்ணல சாதாரணமா இந்த புண்பாக்கம் கேள்விப்பட்டிருக்கேன் பண்ண சொல்றேன் நீங்க வேற டிபன் சொல்றீங்களா ஜிஜி புஜ் செவட்டு பொண்ணு கல்யாணம் டாக்டர் என்ன டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருக்காடி கூப்பிடலாம் ஒரு நிமிஷம் டாக்டர் சேத்துராமன் கூப்பிடா சேத்துராம செட்னு மாப்பிள்ளையாத்துக்கார எல்லாம் வந்தாச்சு பேர் செட்னு டாக்டர் சேத்துராமனுக்கு ரகசியமா மறந்து போயிருக்கா பாங்க சேத்துராமன் பொண்ணோட பா இவர்தான் கோபிநாத் பையனோட அப்பா போட்டோட பாக்க வேற மாதிரி இருந்தானே பையன் போட்டோட பாக்கே இது என்னோட அப்பா ஒண்ணு உங்களுக்கு அடிக்கடி பேப்பர்ல போட்டோ எல்லாம் பாத்துருக்கா அத சொல்ற பை பை பக்கத்துல நினைக்கிறானே அவன் தான் பையன் அவன் தான் மாப்பிள்ளையா பரவாயில்ல போட்டோட பையன் நேர்ல பாக்க நல்லாவே இருக்கான் பையன் என்ன படிச்சிருக்கானா முதவி சொல்லி சொல்லையா என்பாளுங்க பாசின்னு சொல்லிடு டாக்டர் கவனிச்சி எல்லாம் இப்ப நேரம் நான் அவங்க துண்டாற மாதிரி அவங்க கேள்வி கேட்டாங்க இப்ப அவங்க துண்டாற மாதிரி கேள்வி கேட்டிருக்கா ரெண்டு ஓகே பாத்துவமாத்திரி விளையாட பாமன் எனக்கு சீனோ சாத்திரத்துக்கு ஏதாவது வெக்கமா இருக்கு மெயின்டெயின் எனக்கு வசதியா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணு வேலை சார் நாம என்ன கிஷ்பகமா நடத்து போறோம் கரெக்டான கேட்டுப்பா பொண்ணு சீனோ தெய்வமா பொண்ணு கேள்லை நீ என்ன படிச்சிருக்கேன் அவ திருப்பி நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டா கண்டிப்பா கேப்பா நீ பிஏ அவ எம்ஏ பாஸ் தேவையா கேள்வி எல்லாம் வேணாம் அப்பா எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு ஏமா என் பையன் நடத்தி கேட்டு இதெல்லாம் இருக்காமல் நடந்தா தப்பு தள்ளு மைத் என்ன பிடிச்சிருக்கா என்ன படிச்சிருக்கேன் எம்ஏ எக்கனாமிக்ஸ் நீங்க கல்யாணம் விஷயம் கீண கல்யாணத்தை திருப்பதி பண்றத வேண்டிட்டு இருக்கா அதெல்லாம் இல்ல சித்தராமன் கல்யாணம் எனக்கு திருப்தி திருப்தி திருப்தி திருப்தி நமஸ்காரண்ட் அனாவசியமா பேசி கொடுக்காதா காதலு மொழி பிரச்சனையே இல்லாத காதி அவருக்கு நமஸ்காரண்டி நமஸ்காரன்டே நீர் பேரு ஏமிட்டிகெட்டிகா சேப்பண்டி நான் பேசுற தெலுங்கு தப்பா பாபு நான் செவ்வளவு விழிப்புக்காரி கெட்டிகா சேப்பண்டி வணக்கம் காது கே காதா உள்ள எத்தனை பேர் இருக்கீங்க கோவிந்தா ஏனு சாமி நான் ஏற்கனவே செவிடரை வச்சு சென்றாடி இருந்துக்கேன் நீர் வேற சுந்தரம் தெளிஞ்சு செவிடுற வாங்கறீர் அது சுந்தரம் காதே மந்திரம் யார்டே மந்திரம் எனக்கு நல்லா வேணுங்க திருட்டு கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கேன் செவிட்டு கல்யாணம் ஆயிடுச்சு என்ன மாமரா மூக்கல நாட்டுல ஜலம் ஊறுறது ஒரு கை பிடிப்போமா மூக்கல வாசனை நாட்டுல ஜலம் ஊறும் வாய் ஜொல்லு கொட்டும் காது மத்தியும் கம்முன்னு இருக்கு மைக் ஆசை நீங்க பதிலே பேச மாட்டேங்கிறா ஓ வெக்கமா வாது சொன்னது கரெக்டா பதில் பேசதோ வெக்கப்படுற மைக்லி நீங்க டிரான்ஸ்ஃபர்ஷன் கேளு நான் உங்க அப்பா அவனோட ரெண்டு வார்த்தை பேசி விண்றேன் நமஸ்காரன் சாஸ்திரி லமஸ்காரன் பாபு நான் செவ்வில வினப்பிக்கா கேப்பாண்டி உங்களுக்கு காது கேட்காதா எந்த என்ன பரவாயில்ல நீங்க சொல்லி நாங்க தானே கேக்க போறோம் என்ன சொல்றேன் நீ இருக்கிறத நான் மறந்து போயிட்டேன் உனக்கு எதுல உங்க அப்பாவை செவிட் சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சுடு ஆமா உங்க அப்பாவுக்கு காது கேட்காதுங்கிற விஷயத்த அன்னைக்கே ஏன் சொல்லல நீ வெக்கியா நான் எங்க அப்பா பேசிக்கிறேன் ஊஹோ மாமனார் உபயமா அதையும் பாட்டு கேலே நீ கரெக்டா தான் இருக்கே வரல ஓஹோ நீ வச்ச ஸ்டேஷன் இருக்காது வேற ஸ்டேஷன் வைக்கிற பாரு இத்துடன் இன்றைய காலை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன இப்ப பாட்டு பாத்த பாட்டு இந்த வயசுல உங்க செவ்டன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன வைக்க மாப்பிள்ள கோவமா இருக்காரு என்ன சொல்றீங்க ஒரு பாட்டை இதோட பாட்டு வர சொல்ல முடியுமா எல்லாரும் அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே செவிடு அப்பா பொண்ணு பேருமே உனக்கு முதல்ல தெரியுமா தெரியா பொண்ணு செவிடுற விஷயத்த பொண்ணு கிட்ட கேட்கல பேசுறேன் மது இதெல்லாம் உண்மையில சார் பேசுறேன் தப்பா வச்சுக்காது என்னோட தப்புதான் மைத்திரிக்கு என்ன சார் குறைச்சல மூக்கு மூலியமா இருக்கல சார் மூக்க மூலிமா காது செவடாந்தான் பரவாயில்லையா என்ன சார் பேசுறீங்க உங்க பையன் கட்டும்பா எஸ்எல்சி பேர்ல நல்லா காது கேட்கிற பொண்ணு பிஏ பேர் என் பையனை கட்டி வைக்கிறேன் ஏன் அவங்க பேமிலியா செவிடுங்க சப்போஸ் சீரவன கல்யாணம் நாளைக்கு அவங்களுக்கு புறக்க போற செவ்விடா போறா என் பரம்பரையா செவிடா பண்ணுமாப்பா என்னடி விளையாடனே என்ன சார் பேசறீங்க ஏன் செவிடா புறக்கணும் விடிய அனைவருக்குரிய வணக்கங்கள் இது ஆரூர் கலைக்கூடும் நிகழ்ச்சியோட இணைந்திருந்தது அருமையான பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றன ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எழுதிருங்கள் உங்களுக்கே கல்யாணம் ஆகி உங்களோட உங்க பையன் பெற்றுக்கல ஓ என்னையே சிந்தல் பண்ண அறிஞ்சிட்ட இந்த வெட்டு பயிற்சி தேவையில்ல அனாவிறனும் பண்ணி ஒரு செவிட்டு புண்ணை என் பையன் கட்டமை பாக்கறேன் என்ன சார் செவிடு பொல்லாத செவிடு அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க யாரும் இல்ல எவ்வளவு பெரியவங்க நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாங்க நாம அது இந்த ஏன்ங்கராச்சாரியல் வரதட்சணை வாங்காதீங்க ஒரு சொற்படும் உங்களுக்கு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வச்சதுங்க ரொம்ப கஷ்டம் இப்ப நிச்சயமான கல்யாணம் அப்பா ஊருக்கு போன அக்க பக்கத்துல இருக்கா என்னுடைய தனியா வந்துருக்க மாப்பிள்ள எங்கன்னு கேட்டா என்னப்பா சொல்றது மாப்பிள்ள உங்க டாச்சலபடி மாறி திருப்பதில செட்டில் இருக்க பயமே சொன்னா இப்ப என்ன இருக்கா அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் எங்கயா போவோம் பயமா இருக்கயா ஒரே வயதுதான் இந்த மரண ரெண்டு பொண்ணு கீழே தள்ளிட்டு அவ பின்னாலேயே நானும் குறித்து ஒரு திருப்தி அவ கீழே அப்பா கத்தினா முளைச்சாடுதாயா செவிடுதான் அதுக்காக இன்னைக்குமே வருத்தப்பட்டதில்ல இப்படி அஷர் ஆகிச்சியேடப்பட வச்சு என்னயா துரோகம் பண்ண உனக்கு அவங்க சொல்ற என்னயா தப்பு ஒரு சவுத்து பொண்ணு கட்டிக்கிறாள் முகூர்த்தா ஆகி போயிண்டி ஏமி தகராண்டி தாலி எங்க சாமி மாப்பிள்ள சீனு தானே சீனு தாலி எங்க சாமி இந்தமன் சீனு டைங்க்ல நான் நான் மேனேஜரா இருக்க ஐ திங்க் இதோட பெட்டர் குவாலிபிகேஷன் உங்க பொண்ணு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் மைத்திலிய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன காரியம் தான் நீ மைத்தி கைட்டுல நீ என்ன தாலி கட்டின இப்ப வந்து கேக்குறியா தெரிஞ்ச அப்புறம் எடுத்துக்கலாங்க நானே மைத்திலி கை தாலி கட்டிட்டேன் காது கேட்காத விஷயத்த ஏண்டா எங்க சொல்ல திரும்பி வந்தது காரணமே எனக்கு மூணு மாசம் டைம் கொடுங்க எப்படியாவது எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி மைத்திலி கைட்டுல நானே தாலி கட்டுறேங்கறத சொல்றதுக்கு தான் தான் மைனாசி ஆளுக்கால கட்ட இதே சொல்லிட்டு வேண்டியா இருந்தாரா அவர் இருக்காரு பயத்துல நான் என்ன சேவுடு, பண்ண போறோம் நானும் எம் சமாளிக்கலையா என கல்யாணி ரெண்டு வருஷத்துல மயசில புறந்தான் பிறந்த உடனே மண்டையா போட்டுட்டா இல்லாம எனக்கு ஏற்கனவே செத்தாப்புற உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணி இருக்கான் பள்ளிக்கலையே ஏன் அப்படி சபலத்துல ரெண்டாம் கல்யாணம் பண்ணிருந்தேன்னா ஊர்ல என்ன பேசுவானுங்க என்ன பேசுவானுங்க பக்கிசனமா அலையராம்பாரு ஐயோ பனாத பய எட்ட கல நாய் காரி சுப்பானு இல்லையா அதனாலே ரெண்டாம் வேணாலும் என்ன சொல்ல வந்தேன் இப்ப இருக்கிற நிலவை பார்த்தா சொல்ல வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன் முதல் பொண்ணாட்டி சேத்து போய் ரெண்டாங்க அது வேற நான் ஜானகி இருக்கும்போது இவர் பொண்ணு தாலி கட்டுறது தெரிஞ்சா என்ன என்ன செய்வார் கட்டி வச்சு இப்படி தராத தாலியை தடுப்பிட்டீங்களா உங்க அப்பா அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா அது வந்து சார் எனக்கு அம்மா கிடையாது எங்க அப்பா ரீசெண்டா இப்பதான் மண்டை போட்டாரு புய்யா சொல்லிட்டு போறா வேற படி இல்லரா அப்பா இருக்கு தெரிஞ்சா கூடவே ஜானகி இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடும் எங்க அப்பா பாத்தீங்கன்னா யாருன்னு கேட்டா எடுத்து விட்டுமாமான்னு சொல்ல வேண்டியதான் சார எனக்கு அப்பா அம்மா கிடையாது கிளம்புங்கான மாய ஒருவாங்களேடா எப்படா சமாளிக்க போற சீனும் உனக்காக நான் மைத்திரி கட்டில தழுவீ கட்டில அதனால நான் உனக்கு பண்ண ஹெல்ப் பிரதிவு பாரா நீ நான் என்ன ஹெல்ப் வேணா பண்ணுவேன்டா சீனோ கொஞ்ச நாளுக்கு நீ தாண்டா மைத்திலிக்கு புரிஷனா நடிக்கணும் என்ன சொல்றீங்க மைத்திலி புருஷனா வேற வழி எங்க அப்பா ஜானகி பொறுத்தவரைக்கும் நீ தான் நடிக்கணும் அவங்க பத்தி என்ன வேணா சொல்லி சமாளிக்கலாம் மைத்திலிய பொறுத்தவரைக்கும் நீ என்ன பொறுத்தவரைக்கும் அது சரி ஜானகி யாரும் மைத்திலேயே கேட்டா மடையா திருப்பில இருந்து மெட்ராஸ்க்கு பஸ்ல போறதுக்கு அஞ்சாவது டைம் இருக்கு அதுக்குள்ள யோசிக்க முடியாதாடா திருப்பதியிலிருந்து மெட்ராஸுக்கு நாலு நாள் நடந்தே போனாலும் யோசிக்க முடியாதடா என்ன இது மணி ஏழாறு இந்த மாடு பைய போனா ஜனகி ஜனகி என்ன மாமா என்ன மாதிரி புதுசா மாத பண்ணிருக்கா வீட்டு குட்டிட்டு வெள்ள போயிருக்கான் நல்ல வேலை எங்க டூப்ளிகேட் சாமி இருந்தோ நாம ரெண்டு பேர் வீட்டு தரோ உள்ள வந்தோம் மாடு வர வரைக்கும் வாட்டர் சின்ன உட்காந்துக்கணும் என்னவோ தப்பு பண்றாம சம்திங் ஒரு தப்பு இல்ல எல்லாம் நல்ல கருத்துக்காக தான் போயிருக்கேன் என்ன சொல்ற பக்கத்தாச்சு மாமி சொன்னாங்க இன்னைக்கு சீனக்கு திருப்பதில கல்யாணமா அவெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு நேரம் மெட்ராஸ் வந்துருப்பா வீடெல்லாம் ஒரே குப்பையா இருக்கு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நான் எதுக்கும் ஆர்த்தி கட்டி வச்சிருக்கேன் சரிமா நானு பேர் குடிச்சு வந்துடுறேன் இருக்காடுதானா வீடுதலக்கு அதே கேக்குறேன் இந்த வீட்டுக்கு ரெண்டு சாவிடா சாவியே ரெண்டா பாப்பாட்டா வந்த ஒரு சத்து ரெண்டாயிரம் நினச்சிருந்தேன் போனது சத்துல வந்துட்டேன் உனக்கு அதிர்ச்சியா இருக்குமே அப்பா உனக்கு விஷயம் தெரியுமாப்பா எதுக்கு திருப்பதிக்கு கல்யாணம் ஆயிடுப்பா இல்லப்பா திருப்பதில சீருக்கு கல்யாணம் ஆயிடுப்பா வாசல அவனோட செகண்ட் ஒய்ஃப் கேட்கறாங்க அவதான்னு கொஞ்ச நாளைக்குறேன் ஒண்ணு கொஞ்ச நாளைக்கு இப்ப ஆடி மாசம் வருது இல்லையா அப்ப பொண்ணு பிறந்து விட்டுக்கானு போகல கொஞ்ச நாளைக்கு அவதான்னு வேடிச்சுட்டு சொன்னப்பாடிதான் போயிருந்தா அப்ப அப்படியா இருக்கும் மாப்பி மைத்திலி வாசல பாருங்க வராத்தடைக்கு யாரும் அடை அனுப்பாது மாப்பிளங்குறது காது கேட்க போது கண்ணு கூடு இல்லையா அவரே காது செவிடா நான் அதிர்ச்சி கண்ணு ஒன்றே ஆயிடுச்சு அதனாலதான் என்ன பார்த்துடே சீரு மாப்பிளங்குற என்ன வாங்க இதுதான் இருக்கா என்ன சீரு புது மாப்பிள்ளையா மாப்பிள்ள மைத்திரி பக்கத்துல மாப்பிள்ளையா லட்சணமா போங்க நடமாடி மறுபடியும் மாப்பிளைய சொல்லிட்டு இருக்கா கண்ண போல இருக்கு கீரூர் மனுஷன் போயிட்டு இருக்கான் உங்க வழக்கடி பொண்ணுக்கு ஆரத்திக்கும்னு கூடவே நிக்கணும்னகி ஆ சாரிங்களா வந்துட்டீங்களா ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வந்துடுறேன் ஜானகி கையில தொடப்பத்தோட வந்து நிக்கிறான் வரவேற்பு ஆரத்தி விளையாட்டுக்கு நான் வரல என்ன என்ன வரது அப்பா அவங்களோட ஜானகிக்கு சொல்லிட ஜானகி நீர்த்திடுமா பாவம் கண்ட அரசு குடும்பத்துல பொண்ணு எடுத்து எதுவும் சம்பிரதாயிருக்கும் போது பொண்ணு பக்கத்துல மாப்பிள தோழந்தா இருக்கணுமா என்ன விசித்திரமான சம்பிரதாயமும் அவளுக்கு காது கேக்காது பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்திருக்கீங்களே உங்களுக்கு எவ்ளோ பாராட்டினாலும் தகவல் வாழ்வுடுத்து சீனுவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி மாதிரி சொல்லிடுங்க யார எங்கிட்ட என்ன மறைக்க முடியாது யாரே அது வந்து வேலைக்காரிதான் என்னன்னா நீங்க வீட்டு வேலைக்காரிங்கற அது வீட்டுக்காரனு சொல்றது போல வேலைக்காரின்னு சொல்றேன் அப்பல அநியாயம் நீ வாங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம் நானும் ஜானிக்கு போய் மாயவரத்துல சாமி பாத்துமா ஆமா சாமியார சொன்ன உன் ஜத்துல பெரிய அப்பா என்ன்கிறேன் உனக்கு எனக்கு ரெண்டு கேட்டா சொல்லுங்க மது சீக்கிரம் வாடா ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு ஓஹோ இந்த ப்ராப்ளம் வேற இருக்கோ மாடியில மைத்திலி போர்ஷன்ல இருக்கானா இல்ல கீழே ஜானகி போர்ஷன்ல இருக்கானா ஒரு இடவும் ரெண்டு ரெடி ஆயிட்டே இருக்கேன் அவர் மாடியில பாத்ரூம்ல குளிச்சுருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ண சீக்கிரம் வந்துருவேன் மாத மாடியா மாத குளிச்சது போறா சட்னி கே இறங்குவா ஆபீஸ் ஆயிடுச்சு ஆமா என்ன சொல்ற ஜானகி மைத்திய நடனா மாடியில குளிக்கிறாங்க ஜானகி நடனா கீழே குளிக்கிறாங்க அது எப்படி ஒரே சமயத்துல ரெண்டு இடத்துல குளிக்க முடியும் அது ஏதாவது சுண்டியும் சோப்பையை எடுத்து பாசல் வழியா ஓடி வர அது ஏன் கேக்குற இனி கட்டால ஜானகி மார்க்கெட்டுக்கு போகும்போது ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் போய் குளிங்க சரியில் குளிக்கலாம் உள்ள போன அப்ப பாத்த மைத்திரி வந்து வெட்டி அண்ணிக்கிறேன் சீக்கிரம் மாடிக்கு போய் பாத்ரூம்ல குளிங்க என்ன பண்றது தெரியல மாடிக்கு போய் பாத்ரூம் விட்டுட்டு கதவை சாப்பாடு போட்டு ஜன்னல் வழியா இறுதி பைச்சு நேர கீழே இறங்கி வரேன் இப்ப நான் என்ன பண்றேன் போர்ஷன் பாத்ரூம்ல போய் குளிச்சுறேன் ஜானகி வந்து மாத ஜானகி ஏற்கனவே மார்க்கெட்ல இருந்து வந்தாச்சு நீ இப்ப உள்ள போன வாசமாட்டிக்கு ஜானகி வந்து அப்படின் வாசி வழியா போய் கொல்லப்பக்கம் மதுரை ஜானகி போர்ஷன் பாத்ரூம் ஒரு பூஜை ப்பா ரெண்டுாட்டுக்கோசம் போட்டு பிள்ளையாருக்கு போய் பிள்ளையார் சும்மா சாரிப்பா அசு பிள்ளையாருக்கு பண்றதாண்டா கரெக்டு பிள்ளையா இருந்தாண்டா முருகனுக்கு வள்ளியை பொண்டாட்டி ஆகி முருகனி தெய்வையான ரெண்டு பொண்டாட்டி காரணம் ஆக்கிறது மறு நான் மார்க்கெட் போய் பெரிய பிள்ளையார் பண்ண வந்துடுறேன் பதினாறாம் தேதி பூஜையா நானும் பக்கத்து பக்கத்துல உட்காந்து டெல்லியில இருந்து தந்தி அடிச்சிருக்காரு வர பதினாறாம் தேதி இந்த வீட்டுல எனக்கு ஒரு பக்கம் பூஜை பக்கம் நிச்சயதார்த்தம் இந்த அழகுல நான் வேற மைசிலிக்கு புரிச்சுன்னா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் டே மது என்ன பண்ணது ஏது பண்ணாது பதினாறாம் தேதி மைசிலி இந்த வீட்டை விட்டு வெளியில வரட்டணும் ஒரு நிமிஷம் பதினாறாம் தேதி மைசிலி வீட்டுல இருக்கக்கூடாது ரெண்டு பேருக்கு பிரச்சனை எப்படி வெளியில இருக்குது கையாள வந்து முகூர்த்துக்கு முடிக்க வைப்பேன் ஒன்னும் இல்லப்பா பொண்ணு கழித்து எடுத்தா போறோம் பையன் மூணு முடிக்க போட்டா போறோம் இல்ல பாத்திர பேர் ஓட்டில் வச்சுக்கா அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்லுவாண்ட இது தோட கருமாதி போடா வைத்தபடி இவன் தான் என் பையன் ஆக்டரால் ஆராமுதன் ஆமாப்பா ஆலினால் அனந்தராம தொழிலுக்கு பூச்சி குழந்தை அதான் ஆக்டரால் அப்பா பேர் ஆலினால் அனந்தராமன் பையன் பேர் ஆக்டர் ஆறாமதன் இதுக்கு அப்புறமே இவருக்கு ஒரு பையன் பிறந்தாட்டால் நாராயணன் தான் பேர் வைக்கிறோம் விஷயத்த சொல்லுங்கப்பா முக்கியமான விஷயம் என்ன ஏன் எதுக்கு நீங்க செய்யக்கூடாது மாட்டேன் ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்க ஒய்ஃபை வச்சுக்கணும் ஓ பேசா வச்சுக்கணுமா வச்சுக்கணும் அதாவது பைனாலாம் தேதி ஒரு பங்கு அன்னைக்கு என் வயசு வீட்டுக்கூடாது அவ்வளவு தானே பெஷா அவ்ளோ வயசுல வெளில பேரு முடியாதே 16 மணிக்கு நான் போயிட்டு இருந்தானே. உன் அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கோ? ஆமா இதெல்லாம் ஒgetElementById தெரியுமா? இது தேறாதடா. ஏ ஒயிட்டே சொல்றதன்னா உன்கிட்ட எதுக்கு வரேன்? அவளுக்கே தெரியாம அவள கடத்தி வந்து நீங்க உங்க வீட்ல வச்சிடுறோம். அடேய் ஒயிட்ட கடத்தி நரங்கற? ஒயிட்ட கடத்தி நரதா? நான் অনন্ত ராமன்டா. অনন্ত ராவணன் மாதிரி கோபமா இருக்கே. அப்பா எத்தனை லைக் தான் கல்யாணம் கறு மாதிரி நிறைவேற. கிட்னா? బ్లాக்மெயில், பேங்க் ராபி இதெல்லாம் செஞ்சே தொலைல முன்னேற வளைய பாருப்பா. ஆயா புடிச்சு மேட்டமாற ஆனா அது. நீங்க ஏழு கூடாது பதினஞ்சாம் தேதி வீட்டுக்கு வந்து பாத்துக்கிறேன் போட்டு கொண்டு மயக்கமருவா வயசு கலக்கறது கண்ணாக்கம் சார் குளோராபோம் இன்னைக்கு பதினாறாம் தேதி முடியாது பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி என் பொண்ணு கவுன்சில் அடங்கச்சா ப16ஆம் தேதி சாரோடு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் அன்னிக்கு தான் எனக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் சேர்ந்து வருது இல்ல ஆமா எல்லாம் சேர்ந்து ஒரு பாயைப் புடிச்சு பயாமறா இப்பறபா 16ஆம் தேதி டெஃபனட்டா முடியாது சார் சார் ப்ளீஸ் சார் நீங்க போய்டுங்க சார் எங்க அப்பாவை பையண்டாலம் இந்த கிட்னாப் அம்சமா நான் நடத்தி காட்றேன் அது போற எனக்கு இந்தா இதான் என்னோட அட்ரஸ் அப்ப 16ஆம் தேதி வந்து நான் வைஃபை கலெக்ட் பண்றேன் அப்ப உடனே சிஆர்பிஆர் வரアルミ நாள் அந்த அரவுது பாயைப் புடிச்சு பயாமறறத எக்கடா அந்த கிட்னாப் கூட வந்து ந அப்பா ஒரு லவுட் அட்ரஸ் கூட வைஃபை கிட்னாப் பண்ணணும் சொன்னாரு நீங்க மாது இந்த வச்சிருந்தீங்களா எனக்கு பாதிக்காரி முக்கியமாக சொல்லுவாங்க நீங்க மாதவோட அக்காவா மாதுவோட சொக்காவா அது எது கொண்டு இருக்குதா பயங்கர ஓ நீங்க மாதுவை பாக்க வந்திருக்கீங்களா வெளியில போயிருக்க மாதுவோட வைஃப் என்ன என்ன மாதுவை என்ன பத்தி ஏதாவது நான் சொன்னீங்க அவங்க தாங்க சொல்றாங்க ஜானகி நான் இவர்கிட்ட நான் அவரோட ஒய்ஃபுன்னு சொன்ன அதுக்கு இவரு திரு திரும்பி ஒழிக்கிற ஐயா கஷ்டமே அவரே அவரோட ஃப்ரெண்டு இவருக்கு அவரதா தெரியும் அவரோட நீ அவரோட இருக்குறேன் சார் நான் மாதுவோட வைஃபா என்ன சொல்றீங்க நீங்க மாதோட வைஃபா இரே நான் கொஞ்சம் பேசுறேன்னு பாருங்க சார் நான் மாதுவோட வைஃப் என் பேரு மைத்திலி உன்ன மாதோட புடிக்கிறோம் நான் தான் மாதோட வைஃப் இந்த கட்சிங்களா அவருக்கு திருப்பதில தாரி கட்டி இருக்க நீங்க அவருக்கு வந்து பாருங்களேன் லிசா எனக்கு தான் டார்கெட் னார். இதுக்கு எலுத்த டார்கெட் னார். இதுக்கு சரி. இதுவங்க எல்லாரும் நፈறறீங்களா? இப்டி தொலைமொபைல் பேசின்னு இருக்கீங்க. கோரபவர் கழிஞ்சி போயிட்டாரு. வாடல சின்ன பையன் ஆராமில்ல வேலை பண்ணினா பயபத்தி பேத வருவா. ஏய் அங்க ஓகே இது ஒரு நேத்து நல்லா போச்சு. ஆனா அது छत ஓடியா. என்னப்பா? இங்க கட்டிப் இருக்கா? இந்த எடி எடி எடி. இந்தங்க கட்டிப். கன்ன டர்ட்டிங் டா. சரி. அப்படியே மூக்கிய டர்ட்டிங்க. எஜிமா இந்தங்க கட்டிப். நம்ம மூக்குல ஏத்துங்க. ஒரு மாதிரி இருக்கா இருக்கணுமே விஷயம் தெரியுமா என்ன அனந்தராம வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிய கத்திரி போக சொன்னா ஆமா அது நீங்க வந்து பாத்துருக்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி வைப்பு அந்த மாதிரி வயசு சொல்லிருக்காங்க ரெண்டு பேரும் கத்திரி போயிரு ஏன்ட்டா கத்திர நானே இன்ப அனத்தரா சொல்லான் இருக்க மாசத்துக்கு ஒரு நாளையும் கடத்தி கொடுப்பேன் இருக்கலாம் அப்பா உங்க அப்பா எங்க அதுல ஜானகி காணும் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுப்பேருக்கை விஷயம் உங்க அப்பா தெரியுமா நான் சொல்றேன் மைத்ரி புஷன் சீனு சொல்றேன் மைத்லி பூசு அந்த மைத்ரி புஷன் சீனு சொல்றேன் இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு எனக்கு நிச்சயதா இருக்கும் இன்னும் என்ன மைத்ரி புஷன் சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் விட உனக்கு சொல்லவே மாட்டேங்கிறேன் உனக்கு தான் எங்க அப்பா பத்தி தெரியுமே தான் சிபிஐ ல காட்டி மிரட்டி கட்டாசாலியா தான் கல் நடக்கா ஆமாண்டா உன் பையன் சீனுக்கு ரெண்டாம் தாரம் என் பொண்ணு கவுன்சிலி தேவை கொடுக்க எனவே தலையெழுத்தாடா என்ன ரெண்டாம் தாரம் உன் பையன் சீனு ஆல்ரெடி மேரிடு மேரிடா என்ன சொல்றேன் கேட்டுவோம் நீ சர்ட் ஹாண்டு உன் பையன் செகண்ட் ஹாண்டு ஹாண்டுக்கு என் பொண்ணு கவுசிலிங் ஆக குடுக்க எனக்கு மரம் இருக்கு ஏற்கனவே ஜானகி மைத்திலி வேறோம் மது என்ன பேர் சொன்ன ஜானகி மைத்திலை மைத்திரி தான்டா உன் பையன் சீன வைஃப் பேர் மைத்திரி என்ன என் பையன் ஆல்ரெடி மேரிடா நோனோ நான் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டியா ப்ரூஃப் கேட்டீங்க உன் பையன் செகண்ட் ஹாண்டுங்கிறதுக்கு பேசோடு உங்க அப்பா வர சட்னி புடிதா அவர ஏதாவது போறாரு மாப்படத்தோட மாதுவா இல்லடா சீனும் பண்ணிக்கு போற ரெண்டாம் கல்யாணம் அதுக்கு நிச்சயார்த்தம் ஒரு கேட்க ரெண்டாம் கல்யாணம் வந்து ரொம்ப சிரமப்படாத மாதிரி நானே சொல்லிடுறேன் எதிர் மாமா வாய் கோபிநாத் தலையில சத்தி எடுத்து சொல்லும் உங்க புள்ள சீனும் செவிட்டு பொண்ணு மைத்திரிக்கு திருப்பி தாலிகட்ட செவிட்டு பொண்ணு திருப்பள்ளி அந்த கல்யாணம் நினைக்கவே இல்லையா ஆமாடா நீ மாது மாமார சொன்னாத்து மாப்பிள்ள தோய்க்கமா என்ன மாப்பிழ மாப்பிளங்குற ஏதாவது உண்டா சிவடா அறிவு இருக்கா மாப்பிள கிட்ட போய் விசேஷ கேக்கிறீர பொண்ணு கிட்ட கேக்குறோம் ஒரு நிமிஷம் ஹலோ வாங்கப்பா சௌக்கியமா பிரசாதம் மைத்ரிங்கிட்ட பிரசாதம் குறா அப்பா நான் கோவிலுக்கு போயிருந்த வாயிலுக்கு போயிருந்தா விஜய் கன்ஃபார்ம் ஏமா மைத் கீணும் உங்க கட்டுல தாலி கட்டானா என்ன என்னடா கேள்வி கேட்கறேன் அங்க விஜயசை வரைக்கும் தாலி கட்டானா கேக்குறேன் கீணும் தாலி கட்டாம தானா போய் எரிக்க தாலி என்ன சேரமா அப்பா அதை நம்பாத அவர் போய் சொல்ற ஆமாண்டா நான் போய் சொல்றேன் உன் பொண்டாட்டி போய் சொல்றேன் உங்க மாமனார் போய் சொல்றேன் நீ குடும்பம் நடத்தின வேடிக்கை பாத்து எதிர்வெட்டு மாமா போய் சொல்றேன் நீ ஒத்தன்தான் உண்மை பேசுறேன் ஏன் பா மாதிரி இருந்தாத்தையும் கவனிச்சிருக்கேன் ரெண்டு பேரும் ஜானகி என்னோட இவரோட எதிர் வீட்டு வேலைக்காரி லூஸ் பாடி பேசுற யோ யோ லூஸ் பேசுற பல்லா உடச்சிடுவா என்ன வேலை பேசுறதா கோபிநாத் மைத்திர மாட்டுப்பல இந்த ஜெயில போட்ட ஆச்சரியப்படுத்திக்கல சரி சரி கிளம்பு பேச கிளம்புக்கு போறேன் ஐயோ இல்லீங்க எல்லாரும் என்ன தனியா போறீங்களே ஏன் பானா என்ன நீதான் தனி கட்டி ஆச்சேன் போக கூடாது சார் நான் போக கூடாதா நீ எட்டு போனா எனக்கு இல்லையா போனா அறிவுல உங்க அப்படிக்கு போறாங்க பேசினா இப்படி எல்லாம் சொன்னா கேக்க மாட்டா நீதான் சிபிஐ பேக்கெட்ல துப்பாக்கி எடுக்க தண்டத்தை வச்சுக்க எடுத்து காட்டு தன்னால டெல்லிக்கு வருவாங்களா கலந்தா சுற்றாதான் போகாதீங்க அவங்க போக கூடாது சார் அவங்க என்ன யாருப்பா ஸ்பெசிஃபிகா சொல்லு நானா எதிர்வீட்டு மாமாவா சீனுவா கோபிநாத்தா இல்ல செவ்வா ஐயோ மைத்திரி ஜானகி போகக்கூடாது சார் என்ன பாது மைத்திரி ஜானகி ஏன் போக கூடாது மைத்ரி சீனு ஒரு ஜானகி அவங்க வீட்டு வேலைக்காரி அவங்க டெல்லி போனான்னு ராமேஸ்வரம் போனா உனக்குறா ஐயோ மைத்திரி சீனும் போண்டாட்டி இல்ல ஜானிக்கு வேலைக்காரி இல்ல ஏப்பா இவ ஆரம்பி திருப்பில்லி இக்கே டெல்லி கிளம்பா டெல்லி சொல்ல டெல்லி சொல்லுங்க மைத்திரி ஜானகி ரெண்டு பேரையும் போட்டாட்டா என்ன சொன்னாட்டிதான் போடுமா என்னோட மாதம் வச்சுங்க ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்றதுக்கு ரொம்ப சாரிமா எப்படி மைதிலாம் தரமா கல்யாணம் பண்ணிட்டத மறைச்சதுக்கு தாலி கட்ட மாட்டேன் கேளுங்க எதுக்கு நீங்க அவ கழுத்துல தாலி கட்டினதுக்கு நீங்க ஏற்கனவே கல்யாணம் என்கிட்ட மறைச்சிருக்கே அதுக்காக ஒரு சாரி சொல்ல கூட மனசு வரல அதான் சொல்லிமா இவ்வளோ கல்லிஞ்சு இவ்வளோ கிங்கி கேக்குறேன் என்ன இருந்தாலும் என்ன நீங்க சாரி சொல்லும் போதே அது உங்க ஆக்சின் வந்து நான் நல்லாவே புரிஞ்சிருக்கேன் ஆனாலும் நீங்க பண்ணல தப்புக்கும் கூட பல தடவை சாரி சொல்ல வைக்கணும் தான் அப்படி ஆக் பண்ணி அவ்வளவுதான் இனிமே மாடிக்கு போக வேண்டாம் நம்ம பட் போலாவா அவ்வளவுதான் எனக்கு கல்வியான ஆசை வேண்டாமா சட்டுப்புட்டு பேசி முடியுங்கப்பா நடக்கும் நீ சொன்னு உன்ன ரெண்டு வயசு கிடைச்சு போன அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா சேர்த்து வச்சேன் என் பொண்ணு நிச்சயதார்த்தம் கொஞ்சம் சட்டுப்புட்டு பேசி முடிக்கா ஏன் கவலைப்படுறீங்க ஜாம் ஜாமு நடக்கும் என்னஸ்டர் கோபிநாத் நிச்சயதார்த்தம் இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது என்ன சொல்றீங்க சம்பந்தமே எனக்கு முதல்ல கிட்னாப் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பிளாக்மெயில் பண்ணுவேன் எனக்கு பிளைட்டுக்கு டேம் எடுத்து என்ன விட்டுட்டு நான் வரேன் கௌசல்யா கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஆசை தான் பட் எங்க அப்பா மாட்டேன்னு சொல்லிட்டாரு எங்க அப்பாவும் ஒண்ணு செய்ய முடியாது என்னடா சொல்றேன் பேசாம நீ சொன்னா நான் கிட்ட பண்ண கட்சியா என்ன சொல்லிட்டு போறான் பார்த்தா இப்ப என் பொண்ணு நிச்சயம் நின்று போயிரு என் பொண்ணு என் பொண்ணு கல்யாணம் எப்படா நடக்கும் சார் நீங்க ஒண்ணு கவலைப்படா நான் உங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ தான் லட்சியதார் கோவாஜியுடன் இணைந்திருந்தா